அங்காந்த இஸ்லாமிய சகோதரர்களே அவன் முழு பிரபஞ்சங்களையும் படைத்து பரிபாளித்துக் கொண்டிருக்கிறான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் தனிமையாக ஆட்சி செய்கிறான் அவனுடைய ஆட்சியிலே அவனுக்கு கூட்டு கிடையாது இணை கிடையாது துணை கிடையாது சந்தோஷமான கட்டங்களிலேயும் அவன் கவலையைக் கொடுக்க சக்தி பெற்றவன் கவலையுண்டா கூடிய சந்தர்ப்பங்களிலே சந்தோஷத்தை கொடுக்கவும் சக்தி பெற்றவன் கேவலம் உண்டாக கூடிய சந்தர்ப்பங்களிலே அவன் கண்ணிய பெற்றவன் கண்ணியம் இடங்களிலே வைத்து கேவலப்படுத்தவும் சக்தி பெற்றவன் பாதுகாப்பான இடங்களிலே வைத்து அழிக்கவும் சக்தி பெற்றவன் அழிவு கூறிய இடங்களிலே வைத்து அவன் கே அவன் பாதுகாக்கவும் சக்தி பெற்றவன் அந்த அளவுக்கு எடுத்து சொல்லலாம் நம்மை உலகத்திலே மடைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் போதித்துக் கொண்டிருக்கிறான் எங்களை ஒன்றால் மரணிக்கிறான் மீண்டும் அல்லாஹு எதிர்பார்ட்டிய மார்க்கத்தை கொண்டு இந்த பூமியிலே கண்ணியப்படுத்தி இருக்கிறான் சிறப்பு படுத்தி இருக்கிறான் ஒவ்வொரு மனிதரும் இந்த பூமியிலே கண்ணியவானாக சிறப்புக்குரியவனாக மதிப்புக்குரியவனாக வாழ வேண்டும் என்பதற்காக மனிதனுக்கு ஒரு அழக அழகியிலே மனிதன் சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு கௌரவமான மனிதனாக அவன் நடமாள் எந்தவித சந்தேகமும் கிடையாது எப்பொழுது ஒரு அடியார் இஸ்லாத்துடைய அப்பாற்பட்டு போவானோ எல்லை கடந்து போவானோ அல்லது மாற்றம் செய்து வாழ்வானோ நிச்சயமாக அந்த அடியான் அவனுடைய கௌரவத்தை இந்த பூமிக்கு மேல் மட்டுமல்ல இந்த உலகத்திலே நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் பாதித்துக் ஒவ்வொரு விடயங்களில் எங்களுக்கு அம்மாவால் கொடுக்கப்பட்ட அறுக்குறைகளே அது நாங்கள் சுவாசிக்கக்கூடிய காக்காக இருந்தாலும் சரி நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருந்தாலும் சரி நாங்கள் சொல்லக்கூடிய பானமாக இருந்தாலும் சரி நாங்கள் ஒவ்வொரு வினாடியும் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய அவயங்களாக இருந்தாலும் சரி அனைத்தும் அல்லாவுடைய ஞானத்துக்களை இந்த ஞானத்துக்களை அல்லாவுக்கு மேலால் நாங்கள் பெருமை அடிப்படையாக தரவில்லை அந்த ஞானத்துக்களை அவன் எங்களுக்கு சோதனையாக தந்திருக்கிறான் உலகத்தில் அல்லா தந்த ஒவ்வொரு விடயங்களையும் அவன் அதை பாதிக்கக்கூடிய முறையையும் சொல்லி தந்திருக்கிறான் அடியான் கவனித்துக்கொண்டே இருக்கின்றான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஞானத்தையும் இது என்னுடையது நான் எவ்வாறு செய்து கொள்வேன் என்று சொல்லுவது ஒரு அடிமைத்தனர் அடிமைத்தனத்து அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனுடைய செய்த எல்லா எண்ணத்துக்களுக்கு மத்தியிலே ராமத்துக்களை ஆகோ செய்கிறார் அவைகளில் ஒன்றுதான் இந்த இந்த மனிதனுக்கு நாங்கள் இரண்டு கண்களை நாங்கள் கொடுக்கவில்லையா இந்த மனிதனுக்கு ஒரு நாவையும் இரண்டு உதவிகளையும் நாங்கள் கொடுக்கவில்லையா என்று அல்லாஹூ காலா யாபகம் செய்கிறான் எனவே அன்பான சகோதரர்களே நாவை தந்திருக்கிறான் இரண்டு உதவிகளை தந்திருக்கிறான் பேசக்கூடிய சக்தியையும் தந்திருக்கிறான் நான் நினைத்ததை எல்லாம் இவ் உலகத்திலே பேசிவிட முடியாது எனது மனதுக்கு பட்டதையெல்லாம் நான் பேசிவிட முடியாது எனது நாவுக்கு வருவதையெல்லாம் நான் வெளிப்படுத்தி விட முடியாது இந்த இஸ்லாம் கட்டுப்பாட் நாங்கள் பார்க்கும் மறுமையின் பார்வையிலே இந்த நாவின் மூலம் அரியான் அல்லாவிடத்திலே உயர்ந்த அந்தஸ்துக்கு போய் சேர்ந்து விடுகிறான் சில வேளை அதே நாவின் மூலம் அல்லாஹ் ஆக கேவலமானவனாக மாறிவிடுகிறார் வெறுமனையே நாவிலிருந்து வரக்கூடிய அல்லாம யார் ஈமான் கொண்டு இருக்கிறீர்களோ யார் மறுமையினால் ஒன்று இருக்கிறது என்று நம்பி இருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட மக்கள் அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும் இல்லை என்றால் பேசாமல் மௌனமாக இருக்கட்டும் என்று சொல்லுங்கள் இந்த ஹரித்துக்கு கீழே இமாம் அவர்கள் இணக்கம் எழுதும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் முதலாவது இந்த ஹரி தங்களுக்கு எதை எடுத்து காட்டுகின்ற ஒரு முஸ்லிம் ஒரு ஈமான் அவர் பேசுவதற்கு முன்னால் யோசிக்க வேண்டும் நாங்கள் பேசுவதற்கு முன்னால் யோசிப்பதே கிடையாது நான் நான் இப்பொழுது ஆனால் இந்த கதையை உணர்த்துவது எதையென்றால் ஒரு முஸ்லீம் அவரை பேசுவதற்கு முன்னால் யோசிக்க வேண்டும் நான் பேசுவது நலமானதா அல்லது எனக்கு பாதகமானதா கெடுதியானதா பாவத்தை சம்பாரித்து தரக்கூடியதா அவரு முடிவுக்கு வருகிறார் நாம் பேசக்கூடிய பேச்சு ஐம்பது சதவீதம் நனவுக்குரியது ஐம்பது சதவீதம் பாவத்துக்குரியது கெடுதிக்கு காரணமாக இருக்கும் என்ற முடிவுக்கு வந்தால் அவர் அதை பேசாமல் இருப்பதே சுனத் என்று சொல்லுகிறார்கள் என்றால் கடிதையானதாக இருந்தால் முடிவு என்ன அது எங்கே எங்களை கொண்டு பேசி சேர்த்து வரும் ராணிலே எச்சரிக்கை செய்கிறான் மக்களே நீங்கள் எந்த பேசிவிட்டாலும் நினைத்துக் கொள்ளுங்கள் யாபத்தில் உங்களுடனே இருக்கக்கூடிய என்ற கருத்தை உள்ளடக்கிய பெயர் சூட்டப்பட்ட இரண்டு மனசுகள் எப்பொழுதும் உங்களிடத்திலே இருந்து கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அதை நாங்கள் மறந்துவிட்டாலும் எங்களுடைய பதிவேட்டிலே அதை அளிக்க முடியாது அவைகள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது அவைகளுக்கு ஒரு அணுவளவே நன்மை செய்தாலும் அதையும் அவர் கண்டுகொள்வார் ஒரு அணுவளவே பாவம் செய்தாலும் அதையும் நிச்சயமாக அவர் கண்டுகொள்வார் அன்பாக சகோதரிகளை صلى الله عليه وسلم أورنت لكي قبطت أي المسلمين أفضل يا رسول الله مسلمين لكي يارد مسلمين لكي يارد جنديما لكي يارد ركسپتان لكي يارد ويارد لكي قبطت بذل سنارج صلى الله عليه وسلم من سلم المسلموه من لسانه و يده يبروري نامال يبروري سيلال இன்னொரு முஸ்லிம் தொந்தரவுட்பட மாட்டாரே அவர்தான் கண்ணியமான முஸ்லிம் அவர்தான் அல்லாவிடத்துல சிறந்த ஒரு முஸ்லீம் அல்லாவிடத்துல ரெப்பட்டான ஒரு முஸ்லீம் அவர்தான் என்பதை அலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் அன்பான சகோதரர்களை சிந்தித்து பார்ப்போம் நாங்கள் பேசிய எத்தனையோ வார்த்தைகள் நாங்கள் பேசிய எத்தனையோ வார்த்தைகள் எத்தனையோ மனிதருடைய உள்ளக்களை உடைத்து விட்டது அவர்களுடைய முகத்தை கூட இன்னும் நாங்கள் பார்க்காமல் இருக்கிறோம் அதற்கான் காரணம் என்ன நான் அன்று பேசிய பேச்சு என்னுடைய சிந்தனை என்னுடைய சிந்தனையிலே வந்தவுடன் வாழ்க்கை வந்தவுடன் அதை சிந்திக்காமல் பேசிவிட்டோம் கோபத்தில் பேசிவிட்டோம் எவ்வளவு கோபம் வரலாம் ஆனால் எவ்வளவு கோபம் வந்தாலும் நான் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் என்னுடைய நாவலிருந்து நல்ல வார்த்தைகளை வெளியே வரும் நான் ஒரு மோசமானவனாக இருந்தால் அது கோபமான நேரத்தில் موفمان وارتقال <سؤال> وافية دكgeordтоящ hect cooker صلى الله <سؤال> عليه وسلم سونا好了 <سؤال> 有一 int серьёз س tinha یاد إن الف cosplay ليه تقلم بالكلم ما يعتبالم Pearl بخاري مسلميد صلى الله عليه وسلم سوناه قلب عن عدي Yassa وoohráظir and what a story and this one that was a true that was a portion and that's not what lady அவனுக்கு நன்மையா அல்லது பாவமா என்றத அவன் சிந்திக்கல்ல ஆனா அந்த வார்த்தையுடைய விளைவு என்ன தெரியுமா தூரத்தை விட மிக தூரமான அளவு அந்த ஒரு வார்த்தையின் மூலம் அவன் நரங்கத்திலே விழுந்து விடுகிறான் என்றார்கள் சொல்லலாம் அன்பானே இந்த ஹதி எப்பொழுதும் நாங்கள் பேசும் பொழுது எங்களை பயமுறுத்த இந்த இந்தியோ வர வேண்டும் அறிவாய் ஒரு அரியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான் ஆனால் அல்லாவுக்கு பொருத்தமான வார்த்தை அல்லாவுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தையை பேசுகிறான் ஆனா அந்த வார்த்தையால அவன் அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்த நினைச்சும் அந்த அடியான பொருத்தி கொண்டதாக அல்லாஹ் முடிவெடுத்து விடுகிறான் ஒரு வார்த்தை அல்லாக்கு பொருத்தமான ஒரு வார்த்தை நாவ செய்யக்கூடிய வேலையை பாருங்க அல்லாக்கு பொருத்தமான ஒரு வார்த்தை அல்லா சந்தோஷம் இதற்கு பின்னால் இந்த அடியானோட கோபல்ல முடிவெடுக்கிறான் அதற்கு மாற்றமாகவும் சொன்னார்கள் இன்னொரு அடியான் அல்லாவுக்கும் கோபம் வரக்கூடிய ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறான் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பேசுகிறான் ஆனா அல்லாஹ் அந்த வார்த்தை குடிக்கல்ல ஆனா கோப்படுல்ல முடிவெடுத்து விடுகிறார் அதுக்கு பின்னால் அல்லாடும் சந்தோஷம் அந்த அடியானக்கு கிடையாது அதுக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையில் என்ன இப்படிய போறாரு நீங்கள் எந்த விஷயத்தில பயன்படக்கூடிய காரியங்கள்ல ஆக பயங்கரமான காரியம் எது என்று கேட்ட நேரத்துல எங்களுக்கு பயமே கிடையாது நாங்க பேசுற விஷயத்தில் எங்களுக்கு எந்த பயமே கிடையாது அன்பா அந்த சகோதரர்களே இன்றைக்கு கணவன் மனைவி கணவன் மனைவியோட எப்படி பேசுவோம் சில வேலை மனைவிமார்கள் பேசுறாங்க வாப்பா பிள்ளைகளோடு அன்பான சகோதரர்களே தீ விழுக்கலாம் எங்கட பேச்சு மற்றவனுக்கு இன்பமாக இருக்கணும் கணவன்ட பேச்சு மனைவிக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கணும் சிலவேளை மனைவிமார்கள் நினைக்கிறாங்க கணவன் வீட்டில் இருக்கிறத விட அவள் வீட்டுக்கு வெளியே இருந்தால் நிம்மதி என்று சொல்லிட்டு இருந்தா பேசுவார்த்தைகள் யோசிக்கோணும் தனியார் நீங்கள் யோசிக்கோணும் நான் இந்த மனைவியோட எத்தனை வருஷம் வாழ்றேன் எத்தனை தலைவனா அந்த பெண்ணோட சந்தோஷமா பேசி இருப்பேன் பேசி இருப்பேன் எங்கள் சில ஆக்கள் எங்கடைய நிலம் என்னென்றா எங்கள மனைவிக்கு தேர்ந்து சின்ன சின்ன விஷயங்களும் எங்களுக்கு திருத்தி இல்லாட்டி எடுத்த உடனே சொல்றது நீ தலா எடுத்த உடனே சொல்றது நீ அப்படி செஞ்சா நீ தலா நீங்க இப்படி செஞ்சா நீ தலாக் இந்த தலாக் என்ற வார்த்தையை சோதரிகளை கோபம் வருது கோபம் வர நேரத்தில் சிந்தனைக்கு என்ன வருதோ அது உடனே பேசுறோம் எங்களை நாங்க இல்ல எங்க கட்டுப்படுத்துற அளவுக்கு நாங்கள் இல்ல பிள்ளையோட கோபம் வருது அந்த பிள்ளைக்கு வாசி வந்த பதிலாக விஷயத்தில் கோனே அந்த பிள்ளைக்கு பேசுறது நாம பதுவா அந்த பிள்ளைக்கு பேசுறது தூசணம் அன்பான சோதரிகளே ஊட்ட பேசிக்கல சொல்லுவோம் அந்த வார்த்தைகள் அதுக்கு பேரே அது எங்களுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது அதில சில வார்த்தைகள் நாங்கள் காரமாக நினைக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி அதிலே சில வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி நாங்க பேச முன்னாலும் இந்த வார்த்தை இந்த பிள்ளைக்கு பொருத்தமா புள்ளைய பார்த்து மடேன் என்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாது புத்தி ஏ புத்தி என்ற வார்த்தை நல்ல பிள்ளையே என்ற வார்த்தை எத்தனை தடவை சொல்லிருக்கிறோம் ஏ நல்ல பிள்ளைய வீட்டுல வச்சுக்கொண்டு எத்தனையோ வார்த்தைகள் மனைவியோடு பேசுறோம் கோவத்தில கோவத்தில குடும்பத்துக்கு மத்தியில சண்டை வருது வாழ்க்கை வாழதெல்லாம் பேசுறோம் அந்த புள்ள எல்லாத்தையும் பதிவு செஞ்சு கொண்டு இப்ப எங்களுக்கு கோவம் போது இது என்னது நீ எங்க பா இந்த பேச்ச படிச்சீங்க பிள்ளைக்கு அடித்த ஆரம்பிக்கிறோம் அன்பான சோதரிலே அந்த புள்ள எங்க படிச்சுச்சு தெரியுமா எங்கட மதுரை சாலத்தான் படிச்சுச்சி எங்கட வீட்டுடைய மதுர சாலை தான் அந்த புருளை பேச்சுக்களை படிச்சுட்டு வாப்பா கிட்ட தான் அந்த படிச்சுட்டு அடிக்கிறோம் எங்களை பேச நாங்க இன்னும் சரிப்படுத்தல்ல அன்பான சோதரில என் மக்கள் யாரு எவ்வளவு கோவம் வந்தாலும் ஒரு நாளும் அவங்களோட நாவால் நல்லாக்கும் பொருத்தமில்லாத வார்த்தை வராது இன்றைக்கு எத்தனை முஸ்லிம்களை பார்க்கிறோம் பதில் கொடுக்கிறது என்ன தெரியுமா அது சூசனம் செஞ்சாதா பேசினாரா அவருடைய மனசுக்கு அது திருப்தியாக இருக்குது என்றா எங்களோட நிலம் எங்க இருக்குது அன்பாக சகோதரர்களே இல்ல எங்களுக்கு தொந்தரவு தந்தா பதில் செய்வோம் அவளுக்கு கடன் கொடுத்துட்டு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னால வந்து அகட்டிசி குடும்பத்தைலை ஆனால் உமர் ரவர்களுக்கு கூடிவிட்டது சொன்னார்கள் யார் அத்துவதல்லா எனக்கு நீங்க அனுமதி தந்தா இவர்கள் கழுத்தை நான் வெட்டி விடுவேன் உமர் ரதியல்ல அவர்களுக்கு செல்லும் பாடம் படிச்சு கொடுத்தாங்க சிறந்த முறையில கடனை கொடுங்க நீங்க அவருக்கு சொல்லணும் நீங்க கடனை கேட்கும் பொழுது அழகான முறையில கடனை கேளுங்க சொல்லிருக்கோம் எனவே இவரை கூட்டி போய் அவங்க கடனை கொடுத்து நீங்க இவரோட நடந்து கொள்ள முறைக்காக இவரை நீங்க அகற்றியதற்காக பயன்படுத்தியதற்காக இன்னும் அதிகமாக குடும்பத்தில் இசாத்துக்கு காரணமாக சகோதரர்களை நிதிக்கிறீங்களா மக்களே நீங்கள் அல்லாட சிந்தனை உண்டாகாத பேச்சுக்கள் அதிகமாக பேசாதீங்க அல்லாட சிந்தனை உண்டாக பேசிக்கல தவிர்த்த அதிகமாக பே இருக்கிறே உள்ள கடினமாக்கி உள்ளத்தை கிங் அதனால தான் இன்னைக்கு எங்க உள்ளங்கள் எல்லாம் கடினமாக பேசுகிறேன் உள்ளம் சொத்தே இல்லை யாரோட கோபம் தான் வருது மனைவியோட சொத்து இல்ல பிள்ளைகளோட சொத்து இல்ல வேலை செய்கிறோட சொத்து இல்ல அண்ணாக்கு வருவாயிருக்கு அல்லாவுக்கு ஆக வெறுப்பான மனிதர் அல்லாவுக்கு ஆக தூரமான மனிதர் யாரு தெரியுமா அவர்கள் தான் கடினமான உள்ளம் படைத்தவர்க நான் பாதுகாப்பு பெறக்கூடிய நான் நிம்மதி அடையக்கூடிய வெற்றி அடையக்கூடிய வழியை எனக்கு சொல்லித்தார்கள் என்று கேட்ட நேரத்திலே சொல்லம்மா செல்ல சுருக்கமான மூணு விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் நீங்க பயன் பண்ணல மூனே மூணு விஷயங்களை சொல்லி கொடுத்தார்கள் உபதேசம் என்ன கேள்வி கேட்டாரு சின்ன கேள்வி இல்ல மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்டாரு வெற்றிக்குரிய வழி என்னது முதலாவது வெற்றிக்குரிய வழி அவ்வளிக் அலை கலிசான விசாலமா இருக்கட்டும் அப்படி என்னது ஊட விசாலமா வச்சுக்கொள்றது இல்ல கருத்து உங்களோட வீடு உங்களுக்கு விசாலமா இருக்கட்டும் வேண்டாம் தேவை இல்லாம வீட்டில் இருந்து வெளியே போகாதீங்க தேவை இல்லாம வீட்டில் இருந்து வெளியே போகாதீங்க வெளியே போவாரு அல்லது தன் குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக அவரோட ஹக்குகளை நிறைவேற்றுறதுக்காக வெளியே போவாரு இது இல்லாம நாங்க வெளியே நிக்கிறது இது நம்முடைய உபதேசத்துக்கு மாற்றம் இன்றைக்கு சில இடங்கள்ல பார்த்தா முஸ்லீம் வாலிபர்கள் அதிகமாக அவங்களோட தாளங்கள் கழிவதே ரோட்ல தான் அவங்களோட நேரங்கள் கழிவதே ரோட்ல தான் இல்லாதவர்களை அவருடைய நேரங்கள் தாளங்கள் எல்லாம் பாதைகளிலே நின்று கதைத்துக்கொண்டே வாழ்க்கையை கழிக்கிறார்கள் எதிர்த்தாக நிக்கிறார்கள் அவர்களுக்கு கூட தெரியாது சும்மா நின்று கதை கொண்டே இருக்கிறாங்க ரோட்ல சொந்தங்களாக செல்ல எச்சரிக்கை செஞ்சாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் உட்காந்து பேசிகளத்தில் கட்டாயம் உட்கார்ந்து கதைக்கத்தான் வேண்டு இருந்தால் நீங்க பாதைகளுடைய அக்குதலை நிறைவேற்றீர்கள் நீங்கள் பாதையிலே இருங்கள் பாதையிலே நிற்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் பாதையிலே நீண்டால் பார்வையிலே தாக்கிக் கொள்ள வேண்டும் பாதையிலே கண்டறியாதவர்கள் சென்றால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பிரயாணிகள் அங்கே சென்றார் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் போன்ற பல உரிமைகளை தன்னு செல்லும் சொல்லிக்கொண்டே சென்றார்கள் அத்தாந்த சோதனங்களே நல்ல பொப்பா அல்லையெல்லாம் அவர்களுக்கு செய்த மூணு உபதேசங்களிலே இந்த இரண்டை ஒரு அடியான் செய்வானாக இருந்தால் அவன் அதிகமான பாவங்கள் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வான் நாவை பாதுகாப்பது பாதைகளிலே தேவை இல்லாமல் நிற்காமல் இருப்பது இந்த இரண்டை ஒரு அடியான் செய்வானாக இருந்தால் அதிகமான பாவங்களை விட்டு நிச்சயமாக அவன் பாதுகாக்கப்படுவான் மூணாவது சொன்னார்கள் நடக்கக்கூடிய சகோதரிகளை ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரதி அல்லா்கள் அவங்களை சந்திக்க திரிகிறார்கள் அப்பொழுது அவங்க அவர்கள் தன்னுடைய நாக்கை நீட்டி சட்டு இருக்கிறார்கள் அவர்கள் என்று கேட்ட நேரத்திலே சொன்னார்கள் இந்த நாக்குதான் சந்தர்ப்பங்கள் அழிவு கூடிய கொண்டு போய் சேர்த்து விட்டது என்று சொன்னார்கள் யார் சொல்றாங்க அபிமார்களுக்கு பின்னால சாதாரண மக்கள் முதலாவது எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அவு மக்களை நான் என்னுடைய கூட்டாளியாக எடுத்துக் கொள்வன் என்று யார் இந்த விஷயத்துல சொன்னாங்களோ நம் செல்ல செல்லும் அப்படிப்பட்ட அபுபக்கர் ரதி எல்லாம் அவங்க தன்னை பயந்து இருக்கிறாங்க உமர் ரதி எல்லாம் இப்படி கேட்ட நேரத்துல எந்த கிடையாது எல்லா பகுதிகளும் இந்த நாக்குடைய கூர்மையை பற்றி முறைப்பாடு செய்து கொண்டே இருக்குது உடம்புல எல்லா பகுதிகளும் கூற கூர்மையை பற்றி முறைப்பாடு செய்து அடைந்து விட்டால் இருக்கக்கூடிய உறுப்புகள் சொல்லுது என்று நாங்க பார்த்து அப்படின்னா சரி அல்லாவும் பயந்துகோ எங்கட விஷயம் சரி அல்லாவும் பயந்து பொருள் தான் நாங்கள் அமைவோம் இனி தக்கம் சரி சக்கம் தான் சரியாக இருந்தால் நாங்களும் சரியாக இருப்போம் நீ கோடலாகிவிட்டால் நீ அல்லாவுக்கு மாற்றமாக செயற்பட்டு விட்டால் எங்கள் இருந்தும் மாற்றமானதுதான் வெளியே வரும் என்று ஏனைய உறுப்புகள் சொல்லுவதால் அந்த அல்லாஹோ அதை சொல்ல பதிவு அன்பான சகோதரிகளை அப்துல்லா அதி அல்லாஹோட அவங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அவங்க நாட்கள விஷயத்துல எவ்வளவு பயந்து இருக்கிறாங்க சொல்லப்படுது அப்துல்லா பேசுவாங்க நல்லதை மட்டும் பேசப்பா நீ எப்பொழுது லாபத்தை கண்டுகொண்டே இருப்பா நீ கெட்ட விஷயங்கள பேசுறது மட்டும் அமைதியாக இருக்கு இருந்துரு பேசாத நீ கவலப்பட வேண்டிய கண்ணிப்பு கேட்க வேண்டிய கட்டம் அதனால நேரத்தோட சொல்லுவாங்க நீ அமைதியாக இருந்துச்சா பின்னால் உனக்கு கவலைப்பட வேண்டிய கட்டம் வராது என்று சொல்லுவாங்க அவங்க பார்த்து சொல்றீங்க ஒரு மனிதனுடைய பாவங்களிலே அதிகமானது அவனுடையிருந்து தான் தெரியாதது என்று நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அப்துல்லா சபி அல்ல இதே போன்று செய்து கோவப்பட்ட அவ்வளோ கோவப்பட்டிருப்பான் தன் நாக்கோடு அந்த நாக்காலதான் அவ்வளோ அவன் சியாமட்டிருப்பான் அன்பாக சகோதரர்களே எங்களது பெரியார்கள் எவ்விதம் பேசுகிறாக இருந்திருக்கிறாங்க அவர்களை பத்தி எழுதப்பட்டையும் ஒரு காலையும் எடுத்து வச்சு கொள்வாங்க கையில அவங்க பேசுற எல்லா விஷயத்தையும் எழுதி கொள்வாங்க மாலையில பாப்பாங்க நான் எவ்வளவு பேசிருக்கிறேன் என்ன எத்த பேசிருக்கிறேன் என்ன நலவு பேசிருக்கிறேன் என்ன கெழுதி பேசிருக்கிறேன் பெரிய பயந்தாங்க அதனால செஞ்சாங்க எப்படியாவது இந்த நாக்கிட விளைவுகள் நான் சத்தோகம் என்றதுக்காக எதையெல்லாம் செய்யணும் அதையெல்லாம் பெரியார்கள் செஞ்சிருக்கிறாங்க ஈசா நேசெல்லாம் சொல்லுவாங்க وكل كلام ليس بذكر الله فهو لغو الا لا سندنا الا نور بيتكلم اندே اندே بيتكلم الا لا سندنا ஒன்றாகும் अनीते بيتكلم वीनाडा بيتكلم தான وكل خطوتين ليس بك ليس بفكرين فهو غلطه اور اميدين الا لا سندنا વરાદ اور اميدين அது பரामुகம் وكل نظر ليس بعبرا فهو له ஒவ்வொரு பார்வையும் படிப்பினை பெறாத ஒவ்வொரு பார்வைகளும் சிந்தனையாக எவருடைய அமைதி அண்ணாவுடைய சிந்தனையாக எவருடைய பார்வைகள் எல்லாம் படிப்பினைக்குரிய பார்வையாக ஆகிவிட்டதோ அந்த மனிதருக்கு சுபசோபனம் உண்டாவதாக நன் வாழ்த்துகள் உண்டாவதாக என்று அவர்கள் சொல்வார்கள் இவம் அமல் கலாம் ஆனால் இருக்கிறானே அவன்தேச்சு கூடுதலாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் அமல் செய்வது குறைவான அன்பான சொல்றேன் இப்ப நாங்க பார்ப்போம் நான் இந்த பட்டியலில் இருக்கிறேன் அவங்களுக்கு புத்திமதி சொல்றாங்க சொல்றாங்க பேசுறதுக்கு எப்படி படிச்சிருக்கிறீங்க அது மாதிரி இருக்கிறதுக்கும் படிங்க அதே மாதிரி மக்கள் கேள்வி உபதேசங்களை கேட்கறதுல ஆசையோடு ஆர்வமாக இருங்க இசை இல்லாத உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க பேசாதீங்க சோழர்களே நான் எப்பையும் யோசிக்கணும் ஒரு விஷயத்த பேச போல இதை பேச நல்ல பேசிருந்தா இல்ல யாரோ செஞ்ச ஒரு விஷயம் அதான் பேசி எனக்கு என்ன கிடைக்கும் போது யாருக்கோ ஏற்பட்ட பிரச்சனை அதை பத்தி நான் பேசி எந்த வாயில புறம் வந்துரும் கோல் வந்துடும் பொது எல்லா காரியங்களுக்கும் நீ சிரிக்கக்கூடியவனாக இருக்காதேவைக்கு தவிர வேதந்து செல்லாதே என்று அபுத்தர் எல்லாத்தி சொல்லுகிறார்கள் அன்பாத சோதனங்களில் இந்த வளமாக்கல் எழுதி இருக்கிறாங்க ஆறு விடயங்கள் இருக்குது இந்த ஆறு விஷயங்கள் யார்கிட்ட இருக்குமோ அவர் மடைய நின்றது அடையாளம் அவன் மடையன் ஒரு அடையாளமாக ஆறு விஷயங்கள் வளமாக்கல் கிட்டாபில் எழுதி அதுல முதல்ல சொல்றாங்க அல் வகிசை எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவது மடத்தனத்தின் அடையாளம் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாரு தொட்ட பிடிச்சது எல்லாம் கோபப்படுற என்று சொல்லுவோம் கோபம் பேசும்டத்தனத்தின் அடையாளம் அடையாளம் சொல்றாங்க எந்தெந்த விஷயத்துல பணத்தை செலவழிக்கிறது நன்மையோ அது அல்லாத காரியங்கள்ல பணத்தை செலவழிக்கிறது மடத்தனம் நாலாவது சொல்றாங்க இந்த புள்ளி அகல் எங்களோட ரகசியங்கள் எல்லாத்தையும் சொல்றது இருக்குதே இதுவும் அருமிகி தந்த எதிரி யாரு தந்த நண்பன் யாரு என்றத சரியாக பிரிச்சு விளங்காம நடத்தே இதுவும் மடத்தனத்தின் அடையாளம் என்று ஆறு காரியங்களை உலமாக்கல் எழுதியிருக்கிறார்கள் சகோதரிகளே நாங்க மூணு விஷயங்கள் மக்களே நீங்க உங்களோட உள்ளத்தில கடினமான போக்கு ரெண்டாவது உங்களோட உடம்புல சோர்வு எப்படி கண்டா நீங்க விளங்கிக்கோங்க தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க அதிகமா பேசுறீங்க அதுல விரைவுதான் இந்த மூணும் ரெண்டு சகாமாக்கள் சொல்லுவாங்க சகோதரிகளே நாங்கள் இதுக்கு பின்னால எங்களை நான் உங்களை பயன்படுத்தும் பொழுது யோகிக்கோடும் நானும் மனைவியும் தான் பேசுறோம் ரெண்டு பேரும் தனிமையிலாம் பேசுறோம் ஆனா நானும் மனைவியும் பேசும் எனக்கும் நாங்களும் சேர்ந்து கரைக்க கூடாது இந்த நாவாலை யார் புறத்தையும் பேசிடக்கூடாது யார் கோலையும் கரைக்க கூடாது பொய் சொல்லக்கூடாது இந்த நாவாலை யாரையும் ஏமாற்ற பொய் வாக்குறுதி அளிக்க கூடாது இந்த நாவைய உள்ளத்தை முடித்து விட கூடாது ஒழுக்கமான நாவால் நாங்கள் மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் நோயாளிகளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் யார் யாரெல்லாம் சோதனைக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாவால் ஆறுதல் சொல்ல வேண்டும் இந்த நாவால் நாங்கள் நன்மையை ஏவ வேண்டும் இந்த நாவால் தீமையை தடுக்க வேண்டும் அழைக்க வேண்டும் மக்களுக்கு இந்த நாவால் நன்மை இவ்வாறு இந்த நாவை நாங்கள் நல்ல விளைங்களிலே பயன்படுத்தி இந்த நாவின் கருதியை மட்டும் பாதுகாப்பு இந்த நாவின் மூலம் இருக்கக்கூடிய எல்லா நலவுகளையும் அடையக்கூடியவர்களாக அல்லாஹு பாவங்களை கண்டித்தருவாயாக எங்களுக்கு எதிர்ப்பை கட்ட சந்தோஷத்தார் பாவங்களை கண்டித்தருவாயாக யாழ்வா அவர்கள் யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கியத்தை சேத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி பதக்கத்தை செய்தாயாக ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தெல்வாயாக எங்களுடைய உரக்காட்டியும் நீ தந்த நியமத்துக்களை நியமத்தாக விலைக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆட்சியல்வாயாக யார்லா போன நியமத்துக்களை உனக்கு பொருத்தமான முறையில மட்டும் பாதிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆட்சி அல்வாராக போன பொருத்த அறிஞர்